நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சசிகுமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ரஷ்யா சமீபத்தில் கலிப் ஏவுகணை சோதனைகளை நடத்தியது அறிவுசார் சொத்துரிமை குறித்த வலைதளம் மற்றும் மொபைல் பயன்பாடு புதுதில்லியில் தொடங்கப்பட்டது உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி தெற்காசியாவில் பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் இரண்டாவது நாடு வங்காள இனி இன்றைய கேள்விகள் பிரத்யேக பயங்கரவாத தடுப்பு படை எந்த நகரத்தில் நிறுவப்பட உள்ளது இரண்டாவது கேள்வி தேசிய பாதுகாப்பு படையின் என் தொடக்க நாள் விழா எங்கே நடைபெற்றது மூன்றாவது கேள்வி கடல்சார் மாநில மேம்பாட்டு கவுன்சில் எப்போது அமைக்கப்பட்டது நன்றி வணக்கம்